மொன்று முப்பத்தி எட்டு நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ இது பார்வன் சொன்ன ஒரு வார்த்தை அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து மனிதனை குறித்து அவன் சொன்னதான ஒரு தெய்வீகமான வார்த்தை ஆதி அகமன் நாற்பத்தி ஒன்னு முப்பத்தி எட்டு தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ அங்கே அபிஷேகத்தின் மூலமாக அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் கிடைச்சது சொப்பனத்தின் அர்த்தத்தின்படி செயல்படுத்த ஒரு ஆள் கிடைத்தது இது வந்து யோசிப்பின் அபிஷேகத்தின் மூலமாய் வெளியரகமாய் எகிப்துக்கு கிடைத்த நன்மைகள் இன்னும் சொல்ல போனால் உலக பிரகாரமாக பொருளாதார ஒரு ஆசீர்வாதம் ஒரு தொழில்நுட்பம் மாதிரி முதல்ல செழிப்பு அதை சேர்த்து வச்சு பஞ்சத்தை கிளியர் பண்ணி ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய இன்னொரு பகுதி ஒன்று இருக்கு அதை நம்ம விளங்கி கொள்ளணும் அதுதான் நமக்கு தேவை நமக்கு மெட்டீரியல் பிளஸிங் தேவையில்லை ஒரு பொய்ச்சின்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம் கொஞ்சம் தில்லுபூலு போட்டால் நம்மளும் உலகத்தில் மற்றவங்கள போல என்ன செய்யலாம் நல்லா சம்பாதிக்கலாம் கொஞ்சம் லஞ்சம் வாங்கினா நாமும் கூட உலகத்தில் செழிப்பாக காண முடியும் ஆனால் நமக்கு அது தேவையில்லை தா பார்வன்னு சொல்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் ஈவனிங்கே அந்த போஸ்டிங்கில் வச்சிடலான்னு சொல்லி வச்சிட்டான் அவனுக்கு அவனுடைய அபிஷேகத்தை உலக பிரகாரமாக பயன்படுத்த அவன் வாஞ்சித்தான் ஆனால் இந்த அபிஷேகம் யோசிப்பை இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்தது அதான் இப்போ நம்ம என்ன செய்யணும் சிந்திக்க வேண்டியது நான் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் அபிஷேகத்தில் நிரம்புறவங்க அபிஷேகம் பெற்றவங்க ஒரு சிலருக்கு இன்னும் அபிஷேகம் இல்லை ஒரு சிலருக்கு வல்லம் இருக்குது இப்படி பல தன்மைகள் முதலாவது அபிஷேகம் பெற்றவனுடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன ஆதிக்கும்போது தன்மையெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க நாம எல்லாரும் இருக்காங்க ஆதி ஆகம முப்பத்தி ஏழு ரெண்டுல கடைசி அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இது வந்து பதினேழு வயசுல நடந்த ஒரு சம்பவம் வேற யாரையும் சொல்ல மாட்டான் நமக்கு மற்றவங்களுடைய குறைகள் தெரியும் அபிஷேகம் பெற்றவனுடைய ஃபஸ்ட்டு கேரக்டரை நீங்கள் பிடிச்சிக்க புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் ஒரு மனுஷி நானோ நீங்களோ ஒரு ஆளுடைய தவறு தெரியும்போது உடனே நம்ம என்ன செய்றோம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம் உடனே நம்ம வந்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லிடுறோம் ஊழியக்காரங்கிட்ட சொல்லிடுறோம் விசுவாசிகள்கிட்ட சொல்லிடுறோம் மற்றவன்கிட்ட சொல்லிடுறோம் ஒரு புருஷன் தப்பு செஞ்சுட்டானா உடனே நம்மளே கேவலைப்படுத்திக்கிறோம் நம்ம ரூமை நம்முடைய குடும்பத்தை தமிழ்ல சொல்லுவான் படுத்துக்கிட்டு துப்புனா எங்க வரும் அதே மாதிரி தான் நம்ம முஞ்சில்தான் வந்து விழும் நம்முடைய குடும்பத்தின் கதைகளை நம்மளே பேசி வெளியேங்கிறமா பேசி என் புருஷன் சரியில்லை என் மனைவி சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படி நம்ம ஒருத்தர் விசுவாசிகளை ஊழியக்காரங்களை எப்படின்னு நமக்கு பேசியே நம்முடைய ஜீவியத்தில் அபிஷேகத்தை நம்ம நஷ்டப்படுத்திட்டோம் இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா குஷி ஆயிடுச்சுன்னா தலையில் என்ன செய்யும் மண்ணல்லி போட்டு கும்பாங்க அதே மாதிரிதான் அநேக ஆவிக்குரியவர்கள் நல்ல அபிஷேகம் கிடைச்சிருந்தாலும் அதை வச்சு நம்முடைய என்ன செய்யும் வைக்கும் கிழிச்சு போடும் அபிஷேகம் பற்றி அநேகர் கிறிஸ்துக்குள்ள குழந்தையாக இருக்கிறபடினால அவங்களுடைய அபிஷேகத்தை வச்சு அவங்க செயல் திறன் இல்லாமல் இருக்காங்க முதலாவது இந்த அபிஷேகம் தன் த துன்மார்க்கத்தை யாத்திரை சொல்ல வச்சுதே தகப்பன்றை மட்டும் தான் சொல்லுவான் வேற ரோட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டான் யார்ட்டையும் சொல்ல மாட்டான் ஷேரே பண்ண மாட்டான் அண்ணன்பி குறைய போய் ரூபன் குறைய போய் அடுத்து சிமியோன் சொல்றது சிமியோன் குறைய கொண்டு போய் செபுலோன்ட்டு சொல்றது அந்த ப்ராக்டிஸ் கிடையாது ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லுவான் ஏட்ட ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய குறைகள் இல்லாவிட்ட உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுடைய குறைகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா ஒரு அபிஷேகம் பெற்றவன் எங்க சொல்லுவான் தயவன்ட்ட சொல்லணும் கர்த்தட்ட சொல்லணும் ஆண்டவரே இப்படி இருக்கு நான் இப்படி கேள்விப்படுறேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமி அப்படி ஒரு பிராக்டிஸ் தான் அபிஷேகத்தினுடைய செயல் இல்ல நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு மற்றவங்க தப்பு செஞ்சா என்னால் அப்படியே கண்டுகிட்டு முடியாது சும்மா விட்டுட்டுலாம் போக முடியாது கன்சாடையா விட்டு போக முடியாது எல்லாம் சொல்லு கெட்ட பேர் எடுத்துக்கோ தூசி நீயே மண்ணலி போட்டுக்கோ அப்படிதான் நடக்குது முதலாவது அவன் தன் தகவலுடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லுவான் அபிஷேகம் பெற்றவன் மற்றவனுடைய குறைய தேவன்கிட்ட மட்டும் தான் சொல்லுவான் யார்த்தையை நிச்சயமாட்டான் ஷேர் பண்ணவே மாட்டான் பலிபடத்துல தான் வைப்பான் பலி பொருள் எங்க தான் வைக்கணும் பலிப்பொருள் எங்க வைக்கணும் பலிபடத்துல வச்சாதான் அது அங்கீகரிக்கப்படும் தகனிக்கப்படும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் மற்றவனுடைய துன்மார்க்கத்தை நீ பலிபுடத்துல வை கத்த பார்ப்பார் ஒன்று மூணாவசம் கைவிட்டாரு என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நீ யோசிக்க கூடாது யாக்கோபே நான் உன்னை மறந்து விடவில்லை யாக்கோபே நான் உன்னை வெறுத்து விடவில்லை ஏன்னா ஒரு ஆரம்பை சொன்னாரு என்ன சொன்னாரு அந்த நேசம் அல்லது ஆண்டவுடைய மாறாத தன்மைதான் கடைசி வரைக்கும் தகப்பனுடைய நேசம் அபிஷேகம் பெற்றவங்க ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் வாழ்க்கையில் உங்களுக்கு பலவிதமான பாதைகள் பாடுகள் வேதனைகள் போராட்டங்கள் துக்கம் சஞ்சலம் தவிப்பு கைவிடப்படுதல் உண்டாகும் ஆனால் நீங்க இப்ப கண்ண மூடி சொல்லலாம் அபிஷேகம் பெற்ற உன்னை கத்திர என்ன செய்கிறாரு அதிகமாய் நேசிக்கிறார் அபிஷேகம் பெற்றது வந்து ஒரு முத்திரை முத்திரை பெற்றவர்களை கத்திர என்ன செய்கிறாரு நேசிக்கிறார் தகப்பன்னு அவனை அதிகமாக நேசித்தான் அதனால நீங்க உட்காந்து யாக்கோபை வெறுத்து விடவில்லை அழகா சொல்ற மறந்தும் விடவில்லை ஆண்டவர் அதையும் தெளிவா பேசுறார் அதனால வாசிங்க யாக்கோபை வெறுத்தேன் அந்த வசனை வாசிச்சிட்டு யாக்கோபை வாசிக்கணும் ஒன்னு ஆகிலும் இருந்து அழைத்து வந்து நீ என்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் வெறுப்பாருவாரா அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு திரும்ப ஒரு வார்த்தை கிடைக்குது இத்தனை வருஷம் கழிச்சு கத்திர உடனே என்ன செய்ய நேசிக்கிறார் மூன்றாவது அபிஷேகம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எழுதி உடனே வச்சுக்கோங்க ஒரு மனுஷனை கத்தரை அபிஷேகித்தா அவனுக்கு நிச்சயமா என்ன உண்டு வரங்கள் உண்டு தரிசனம் உண்டு அதுல மாற்றமே கிடையாது இன்னைக்கு நம்ம அபிஷேகம் பெற்று இருக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு ஒன்பது விதமான வரமும் வேலை செஞ்சா ஒன்னே கால்நரம் ஆயிடுச்சு நம்ம வந்து என்ன ஆயிருக்கும் இப்போ தீபிடிச்சு நெஞ்சிருக்கோம் எரிஞ்சிருக்கோம் பாதி பேர் மிரண்டு முழங்கால் போட்டு கத்திட்டு இருப்பான் கல்லாதவன் ஒருவன் உங்கள் மத்தியில் வந்தால் நீங்கள் வாழ்வின் ரகசியங்களை சொல்லும் பொழுது அவன் முகம் விழுந்து உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவான் அல்லவா குறுந்தீர்ல இருக்கு எார்குனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இறுதியத்தின் அந்த அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகம் குப்புற விழுந்து கொண்டு இருக்கிறார் என்று அறிக்கை வேடிக்கை பார்த்துட்டு புதுசா வந்தவனுக்கு ஒண்ணும் தெரியாது போடுறாங்க அதே நேரத்தில் அவன் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவனுக்கு நெத்தி அடி அடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு அவனுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் நாலு காரியம் வெளியே வரட்டும் முகங்குபுர விழுந்துடுவான் அதனால அபிஷேகம் பெற்றால் கத்தர் உன்னை நேசிக்கிறார் அபிஷேகம் பெற்றால் நீ மற்றவனுடைய குறைய ரோட்ல சொல்ல மாட்டாய் சொல்றவன் விசுவாசி இல்லை அவன் அபிஷேகத்தை என்ன செய்றான் வேஸ்ட் பண்றான் தவறாய் உபயோகிக்கிறான் அடுத்து அபிஷேகம் பெற்றவன் வரங்கள் உள்ளவனாயிருப்பான் அவன் லைஃப்பை பற்றி அவனுக்கு ஒரு தரிசனம் கிடச்சிருச்சு அவன் வீட்டில் போய் அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னான் பதினோரு அதிர் என்ன செய்யுது ஏன் எனக்கு முன்னால ஏன் அறிக்கட்டு நிமிந்து நின்றுச்சி மற்றெல்லாம் மடங்கி நின்றுச்சு வணங்கி நின்றுச்சுண்ணான் அவன் தகுப்புனுக்கு புரிஞ்சிருச்சு இவனை டாப்புக்கு கத்துற கொண்டு போகிறாரு அடுத்த சொப்புன வந்து சொன்னான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து என்னஞ்சிருச்சு என்ன வணங்கிடுச்சு அப்போ தான் யாக்கோப்புக்கு கொஞ்சம் சூடாகி போச்சு இவன் சுத்தி சுத்தி கிடைச்ச முதல்ல அண்ணன் இப்ப யாரை கொண்டு போட்டுறான் அப்ப நானும் உங்க அம்மாவும் சகோதரர் இப்ப யாரு வந்துட்டா அம்மா அப்பாவும் வந்தாச்சு அப்படி யோசிக்கிறான் ஆனா தேவன் அவனுக்கு தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தலுக்கு மூலமாய் இவன் சொப்பனம் பார்ப்பான் இல்லன்னா எவனாவது சொப்பனம் பார்த்ததுக்கு என்ன செய்வான் அர்த்தம் சொல்லுவான் அந்த அந்த வரங்களை அவன் விடல வீட்டில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு கிப்ட் இருந்துச்சு சொப்பனம் பாக்குற கிப்ட் அதுக்கு பிறகு வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு போயிட்டான் சீரழிஞ்சிட்டான் போனாலும் அவன் வரங்களை விடல அந்த வரம் அவன் எங்க கொண்டு வந்துச்சு சிங்காசனத்துக்கு அப்ப உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் எங்க உனக்கு கொடுத்த தரிசனம் எங்க உனக்கு கொடுத்த வெளிப்படுத்தல் எங்க உனக்கு தெய்வன் கொடுத்ததான வல்ல கிருபகள்லந்துகள்னா அந்த கிப்ட வச்சுதான் உங்களை எங்க கொண்டு போக முடியும் இப்ப சில கல்யாண வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண காடை நீங்கள் வரும்போது கொண்டு வர முடையாளத்துக்கு அவங்களை மட்டும்தான் எங்க உள்ள விடுவாங்க உள்ள விடுவாங்க பழைய பாட்டிலையும் புதிய பாட்டிலையும் ஒரு கல்யாணத்துக்கு போனா கல்யாண வஸ்திரம் ஒண்ணு இருக்கும் அதை என்ன செய்யும் போட்டு வந்தாதான் உள்ள பந்தியில உட்கார விடுவான் இல்லைன்னா அங்கிருந்து அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவான் நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜீவிய எப்படி இருக்கு நம்முடைய தரிசனங்கள் அநேக விசுவாசிகள் எதுல இருந்து தீர்க்க தரிசனம் சொல்றது வரங்கள் வல்லமைகள் தாளந்துகள் ஜபம் இதெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு குறைச்சிட்டாங்க இவங்களே குறைச்சிக்கிட்டாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அபிஷேகத்தை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம் மூன்று நான்காவது அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு நான் உன்னை சகோதரிடத்தில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாரு நல்லா தெரியும் பதினோரு பேருக்கு யார பிடிக்காதே ஒரு சகோதரனுக்கு யார பிடிக்காது இஸ்ரோவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் சீகமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் உங்கள் புருஷன் வீடு உங்களுக்கு பிடிக்கல உங்க அப்பா கூப்பிட்டு ஏமா நீ எப்படினாலும் புருஷன் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் அங்கே போய் சா என்னை சாவதுக்கு அனுப்புறீங்களா எப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டேமா சொல்லுங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா நான் உங்களுக்கு இருக்கிறது பாரமாக இருந்தா நான் உன தனியாக வீடு எடுத்து நிஞ்சிட்றேன் போயிடுறேன் பீங்க இல்லை செத்து போயிடுறேன் பீங்க அப்படி இதனுடைய சரியான அர்த்தம் அபிஷேகம் உள்ளவன் தேவசித்தில பாடுபட ஒப்பு கொடுப்பான் அப்படியே சரண்டர் முடிவான் பரவாயில்ல ரைட்டு அனுப்புங்க யாரை நான் அனுப்புவேன் இதோ நான் இருக்கிறேன் என்னை நீர் அனுப்பு இதுதான் யோசிப்பினுடைய அபிஷேகத்தினுடைய செயல் அபிஷேகம் இருக்கா அபிஷேகம் இருக்கா அபிஷேகம் இருந்தா நீ தேவ சித்தத்துக்கு பாடுகளுக்கு நீயே ஒப்புக் கொடுப்பாய் தெரியும் பத்து பேரும் அங்க உட்காந்துருக்கான் பத்து பேரும் பரம எதிரி மாதிரி உட்காந்துருக்கான் அதே மாதிரி போறங்க போறான் போனா அங்க யாரு இல்லை அண்ணன் தம்பி இல்ல நீங்க என்ன செய்வீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்திர நம்மளை காப்பாத்திட்டாருன்னு நான் போனேன் டேடி யார் இல்ல அவனுங்க எங்கிட்டு போனானுங்களுக்கு தெரியல எங்க வந்துருவான் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவோம் அப்படித்தானே செய்வான் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா நீங்க எல்லாம் உத்தமர்கள் மாதிரி அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி புதிய ஏற்பாட்டு யோசிப்பு மாதிரி உட்கார்ந்து சொல்லுங்க நாம உடனே பார்ப்போம் நல்ல வேலைங்க எங்கிட்ட போயிட்டான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல வந்துட்டு நான் போனேன் யாருமே இல்லை அப்படின்ட்டு சோதனம் பண்ணிட்டு தப்பிட்டோம்னு சொல்லுவோம் கைகழி விடுவோம் தேவ சித்தத்தை மேக்சிமம் கைகழுவான் நம்ம செய்வோம் ட்ரை பண்றோம் இப்ப சொல்றாரு நான் உண்மை விடுவிக்கவும் உண்மை சிலுவையில் இறங்கும் எனக்கு அதிகாரம் உண்டு உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொன்னா பிரச்சனை உச்சகட்டத்துக்கு என்ன கிடையாது பாதாளத்துல மொயின் இடம் கிடைச்சிடும் புரியுதா வாரிநாள் அடிக்க ஒப்பு கொடுத்தாலே அடிக்க ஒப்புதான் இவன் தான் ஆனா கைகள் தன்னை எப்படியாவது தப்பிடணும் ரத்தி பண்றாசே இருந்தா இழுத்து கொண்டு போவார் இவன் போனா அங்க சகோதரர்கள் போயிட்டாங்க போய் அவங்களை பார்த்தான் அவங்க பேசிட்டான் சொப்பனி எத்தனை பேர் தேவசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தான் சிலுவை வந்து அது ஈஸியானது இல்லை சிம்பிளா சொல்லிடலாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு இருக்க மாட்டான் தூக்குனாதாங்க தெரியும் சிலுவைய தோல்லை வச்சாதான் தெரியும் ஆணில அடிச்சாதான் தெரியும் சிலுவையினுடைய வேதனை தேவ சித்தத்தை காண்பிக்கிற அபிஷேகம் பெற்றவன் தேவ சித்தத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் ஒப்பு கொடுப்பான் ஐந்தாவது அங்க போன இடத்துல இவனை வந்து வித்துட்டாங்க அங்க போன பாவம் தேடி வருது அபிஷேகம் பெற்றவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யு கடைசி பிறந்த பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தன்னை காக்கிறான் தன்னை காக்கிறான் அதான் அபிஷேகம் அபிஷேகத்தில் ரெண்டு வேலை இருக்கு ஒன்னு தன்னை காப்பது ரெண்டாவது பாவமே நிச்சயமாட்டான் செய்ய இந்த அபிஷேகம் இருக்கா நம்ம அபிஷேகம் சண்டை போட்டாலும் அது என்ன அபிஷேகம் அது அபிஷேகம் கிடையாது அது இந்த பிராக்டிஸ்ல வர்றது ஆவியான வந்துடுறாரு தூக்கத்தில் இருக்க தட்டி விட்டவனு குளிச்சிடறாரு அப்படிலாம் கிடையாது தவறு நம்முடைய ஜீவியத்தில் அபிஷேகம் வந்து உடனே காக்கும் சுத்தி வரும் அகஸ்டின் அகஸ்டின் தெரியுமா புக் படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அகஸ்டின் ஒரு காலத்தில் விபச்சார்களை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா அவனோட விசாரம் அவனோட பழகின ஒரு பெண் வந்துட்டா வந்து அவ இவனை பார்த்துட்டா ஆனா இவரு மனந்திருந்தது அவளுக்கு தெரியாது கூப்பிட்டாலாம் அகசியன் அகசியன் அகசியம் கூப்பிட்டாலாம் இவருக்கு கைகால் ஓதறிச்சு போச்சுடா இவ வந்துட்டாளே நட ரோட்ல நம்ம இப்ப கையில பைபிள் வச்சு நிக்கிறோம் இவ என்ன பண்ணா போறாளோன்ட்டு அப்படியே தெரியாத மாதிரி எங்கிட்ட திரும்பி நின்னுக்கிட்டா அவ பார்த்தா ஓஹோ இவன் கவனிக்கல போட்டிருக்கு கேட்கல போட்டிருக்கு ஓடி வந்து எங்க வந்துட்டா முன்னால வந்து நின்றுட்டா அகஸ்டின் என்னைய தெரியல யாவும் இல்லை அப்படின்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்போதான் தெரியுது நீ நீ தான் நான் தான் நானு நீ நீதான் என்ன விபச்சாரத்துல இருக்க என்ன பாவத்தில் இருக்கிற ஆனா நான் தான் நான் இல்லை நான் இப்ப யாரு எனக்குள்ள யாரு இருக்கா கிறிஸ்து இருக்கிறார் அதுதான் அபிஷேகத்தினுடைய வேலை நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு மாற்றம் வேணும் உங்கள் அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது காலத்தையும் வீணாக்கிற கூடாது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை வச்சு நீ பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும் பாவத்தை விட்டு ஓடுதல் பாவம் தேடி வரும் பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும் பாவம் கயிறுகளாலும் உன்னை கட்டும் பாவம் உன்னை பின்தொடரும் இப்படிலாம் ரொம்ப இருக்கு வசனங்கள் அபிஷேகம் வச்சுக்கிட்டு இருந்த பாவத்தை விட்டு ஓடுவேன் அதுக்கு ஒத்து போக மாட்டேன் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் கோலம் மாதிரி அதில் சிக்கிக்கொள்ள மாட்டேன் எந்திரிச்சு ஓடியே விடுவேன் அப்படி ஒரு வேலை வேண்டாம் அப்படி ஒரு பிஸ்னஸ் வேண்டாம் அப்படி ஒரு ஐக்கியம் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் வேண்டாம் ஓடு ஓடியே போயிடுவேன் பாவத்தை விட்டு ஆனால் அபிஷேகம் உனக்குள்ள வேலை செய்யாமல் மங்கி போச்சுன்னா நீ அங்கேயே நெஞ்சிடுவே படுத்துடுவே அங்கே படுத்ததுனால சிம்சோனுக்கு மொட்டை அடித்து கண்ணை பிடுங்கி குரங்காக்கிட்டாங்க ஜ வருஷ கணக்கடந்த அபிஷேகம் தீமையை சகிக்கும் அபிஷேகம் என்ன செய்யும் சொல்லுங்க அன்பு சகலத்தையும் சகிக்கும் நம்பும் விசுவாசிக்கும் அதெல்லாம் கரெக்ட் என்ன செய்யும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் சகிக்கும் என்னது வருஷ கணக்காக ஜெயில கிடக்கிறாங்க அபாண்டமான குற்றச்சாட்டுல அதை அப்படியே அபிஷேகம் அபிஷேகத்தில் ஜாமீன் எடுக்க முடியாது இது அந்நிய தேசம் தம்பி வர முடியாது பிறந்த தம்பியை பார்த்தது கிடையாது அம்மா அப்பா வந்து ஜாமீன் எடுக்க போறது இல்ல இவன் என்ன கண்டிஷன் தெரியாது தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு தெய்வம் ஒரு ஆள் அந்த அபிஷேகத்தில் அவன் சகலத்தையும் சகிச்சான் ஜெயிலில் அடிப்பாங்க கேவலப்படுத்துவாங்க இவனை முறுமுறுப்பாங்க இவனை துன்மார்க்கமா நடத்துவாங்க இவனை அங்கேயும் பாவம் வைக்கிறதுக்கு ட்ரை பாவம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் அவன் எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு வருஷ கணக்கா அந்த ஜெயிலில் கிடந்து தீமையை சகிச்சான் உனக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா உன் குடும்பத்தில் ஊழியத்தில் உன் ஜீவியத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் சகிப்பாய் வருஷக்கணக்காக அப்படியே சகித்தான் கத்திரிக்காக கடைசியாக யார் இந்த தீமை செஞ்சாங்களோ அவங்களே இவன் காலில் வந்து அந்த சொப்பனத்தின்படி எங்கே வந்து விழுந்தாங்க இவனுடைய அறிக்கை நிமிந்து நிமின்ற காலம் வந்தது எல்லா அறிக்கையை வந்து நினைஞ்சது வணங்கி நின்றுச்சு அவங்கள அப்படியே மன்னிச்சான் அபிஷேகம் வந்து இதுதான் ஹை அபிஷேகத்தினுடைய உச்சகட்டம் கிளைமாக்ஸ் உச்சகட்ட தெய்வீக தன்மைங்கிறது என்னது தீமை செய்தவர்களை மன்னித்தல் நீங்க பாருங்க சிலுவையில் மன்னிச்சுட்டு தான் ஜீவன் கொடுத்தார் கல்லெறியப்பட்டு சாவும் அந்த ஸ்தேவான் அவங்கள மன்னிச்சுட்டு தான் அதே போல யோசிப்பினுடைய உச்சகட்டங்கிறது ஆதி ஆகமோ நாற்பத்தி ஐம்பதாம் அதிகாரத்தில் அவங்க மன்னிக்கணும்னு கேட்ட உடனே அழுதான் மன்னிக்கம்போது நான் சரி சரி மன்னிச்சிட்டேன் சரி சரி இனிமேல் எல்லாம் தப்பு பண்ணாத என்ன போயிட்டு வா இப்படிதான் நம்ம நம்ம மன்னிப்புலாம் கேட்குறோம் நானு ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சிருப்பா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு தப்பாக செய்திருந்தால் பேசி இருந்தால்னு ஒரு கொக்கியை போட்டு மன்னிப்பு கேட்போம் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா சரி சரி நான் மறந்துட்டேன் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப சிரிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் உண்மையான மன்னிப்பு பாருங்க ஆதியாகமம் 50 17 17 18 ஆகையால் உம்முடைய தகபன தகபனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்குவீடும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் பின் நம்ம என்ன செய்வோம் እንதானங்களா கத்தர் என்னோடு இருக்கறாரு கொண்டு வந்துட்டு கால்ல ஏவ வச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படி தான சரி சொல்றோம் சொல்லுமா சொல்ல மாட்டமா ஆ தூத்துக்குடியில் ஒரு பெரிய விசுவாசி ஆளை சொன்னால் நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க அவருக்கு உப்பளம்லாம் இருந்துச்சு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல அந்த ஜனங்கள் ரொம்ப கொந்தளித்து போய் கடைசியில் யாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு யூனியன் தலைவர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க அவர் வந்து இவங்கிட்ட கேட்டு பார்த்தா இருந்தாலும் ஏற்கனவே சம்பளம் கொடுக்க விசுவாசி எப்படி பேசுவான் அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு என்னவோ பேசுனா அவன் அடிச்சு விட்டான் யார விஸ்வாசி அடிச்சுவிட்டான் அவதியாக உட்காந்துக்கிட்டாரு என்ன கேவலம் ஆகி போச்சு பார்த்தீங்களா அமைதி அந்த ஒரு நாலு மாசம் கழிச்சு அந்த தொழிற்சங்க தலைவருக்கு வேற ஒரு பகையாளி அவனை கொண்டுட்டான் யார அந்த அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ்ல இவர் எந்திரிச்சு சாட்சி கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை தொட்டவனை தேவன் கண்மணி என்ன என்ன என்னை உன்னை கண்மணி தொட்டான் பாருங்க என்னை தொட்டதுக்காக அவர் ஆண்டவர் அவனை ஊமியிலிருந்தே வேரோடு புடுங்கி விட்டார் ஏ நீ ஒழுங்க சம்பளம் கொடுக்கல அதுக்குள்ள நீ அறிக்கை சம்பளம் பைபிள் என்ன சொல்லுது கூலிக்காரனுடைய காசை வைக்காத நீ வச்சுக்கிட்டு பிரமாணம் தெரியாத விசுவாசி இவரடினால அவன் ஜாவல அவன் ஆயிரத்தி துன்பா அவன் ஜாவான் நான் என்ன சொல்றா அது தவறு இவன் பாருங்க மன்னிப்பு கேட்ட உடனே நிசைச்சான் அழுதான் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க செய்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதரும் இதெல்லாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலேயே பிராக்டிஸ்ல கொண்டு வந்தான் அதனால தான் அடையாளம் எல்லாரும் மூடுவோம் இந்த ஏழு பாயிண்ட் அபிஷேகம் பெற்ற எனக்கு சும்மா ஆவில் நிறைஞ்சிட்டு கத்திட்டு அல்யா போட்டு போறது எல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது பெரிய பணக்காரனா இருந்த துன்மார்க்கனா இருந்தா என்ன பிரயோஜனம் அதை ஒரு பரம அவன் பரிசுத்தான போதுமானது எல்லாரும் கண்களை மடுவோம் கத்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை நேசிக்கிறார் ஒரு வார்த்தை போதும் மனுஷன் புருஷ நேசிக்கிறானோ மனைவி நேசிக்கிறாளோ பெத்த பிள்ளை நேசிக்கிறோம் பெத்த தாய் தெப்ப நேசிக்கிறாங்களோ இல்லையோ கத்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பைபிள்லாம் மூடுங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம் வாழ்க்கையில் துக்கம் வேதனை சஞ்சலம் தவிப்போடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே உனக்கு தெய்வன் சொல்லுகிறார் தொங்கின கர்த்தர் சொல்லுகிறார் நேசிக்கிறேன் அல்ல உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தான் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒன்றை நீங்கள் புரிந்து வேண்டும் மற்றவர்களை நேசிக்கிற தெய்வம் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார் ீங்களா தேவனு வெறுத்து விடவில்லை தேவனு மறந்து விடவில்லை யாரையும் சொல்லாதீங்க தரிசன வரங்களை இழந்து போகாதிருங்கள் தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்புக்கொடுங்கள் தீமையை சகியுங்கள் பாவத்தை விட்டு ஓடுங்கள் தீமை செய்தவர்களை மன்னியுங்கள் இதுதான் அபிஷேகத்தினுடைய செயல் திறன் எல்லா கண்களை மூடுவோம் கூப்பிடுங்க அபிஷேகத்தை வச்சு நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா நான் செஞ்சிருக்கிறா நாம் செய்திருக்கிறோமா தேவாவியை பெற்ற மனுஷன் நம்மிடத்தில் உண்டோ யோசின் அபிஷேகம் போல யோசேப்பின் வாழ்க்கை போல உள்ளவர்கள் நம்முடைய மத்தியிலே உண்டோ வருடம் ஆகும் இன்னும் மற்றவருடைய குறைகளை நான் மற்றவர்கள சொல்ல ஆரம்பித்து விட்டேன் அப்படி பழகிவிட்டேன் உம்மிடத்தில் மாத்திரம் சொல்லாமல் நான் எல்லாரிடத்திலும் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே அது தவறு என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள் அபிஷேகம் பற்றி வருஷத்தில் எத்தனை தரம் கத்திரனை மறந்து விட்டார் கத்திரனை கைவிட்டு விட்டார் கத்திரனை வெறுத்து விட்டார் கத்திரனை கண்டுகொள்ளவில்லை என்று எத்தனை தரம் நீங்கள் தேவன குரோதமாய் பேசி இருப்பீர்கள் அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷத்துல உங்களுடைய வரங்கள் தாளந்துகளை எத்தனை தரம் புதைத்து வைத்திருப்பீர்கள் அபிஷேகம் பெற்றும் இன்னும் எத்தனை விசை தேவசித்த உங்களால் முடியாமல் தடுமாறி இருக்கிறீர்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு பாவத்தோடு ஒத்து போயிருக்கிறோமா பாவத்தை விட்டு விலகி ஓடி இருக்கிறோமா அபிஷேகம் பெற்ற பின்பு நாம் தீமையை சகித்து இருக்கிறோமா இல்லாவிட்டால் நாம் புலம்பி இருக்கிறோமா அபிஷேகம் பெற்று தீமையை செய்தவர்களை நாம் மன்னித்திருக்கிறோமா அபிஷேகம் பெற்றோம் பேசி தேவனிட்டு ஒத்து போன என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம் அபிஷேகத்துக்கு முன்பாக உள்ளது அல்ல அபிஷேகம் பெற்ற பின்பு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு எத்தனை வருஷத்துல தேவன் என்னை கைவிட்டார் என்று சொன்னது தவறு மற்றவருடைய குறைகளை நான் ரோடில் சொல்லி மற்றவங்களுக்கு முன்னாக சொல்லி கேவலப்படுத்தினது தவறு ஆண்டு இன்றைக்கு சபையில் யோசிபியின் அபிஷேகத்தை காண விரும்புகிறார் Da bala katwa da bala katik kana bala ni da ni. Hallelujah. Sha bala bala ni kana bala katwa bala katik kana mana katida bala katida wa na katida. Amen. Hallelujah. இன்றைக்கு மறுபடியும் அபிஷேகம் என்னும் விளக்கை கத்தர் உனக்கு ஏற்றி தரப்போகிறார் உன் விளக்கில் என்னையே கத்தர் ஊற்றப் போகிறார் யோசிப்பின் சிரசில் இருந்த அந்த அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கட்டும் தீமையை சகிக்கும் அபிஷேகம் எந்த பாதையில் போனாலும் கத்தரனை அதிகமாக நேசிக்கிறார் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகாலமும் நன்மை கேதுவாய் நடைபெறு ஹாலோ லூயா நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது பெரிய மாணவ ஆமேன் கத்தர் மறுபடியும் அந்த அபிஷேகத்தை நமக்கு தரட்டும் ஹாலோ லூயா கத்தர் உன்னை அதிக நேசிக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் தகப்பன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் ஆமன் அலலுயா ஹலலுயா அவர் மறந்து விடவில்லை நீ அவர் உள்ளங்கைகளில் இருக்கிறாய் அவர் வெறுத்து விடவில்லை அவருடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கிறது நீ தீமையினூடாய் போவதை கத்தர் காண்கிறார் நாட்கள் வரும் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் தீமையை நன்மையாய் மாற்றப்பண்ணுவார் நீங்க எழும்பி அறிக்கை செய்தது உண்மை தான் கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவது உண்மையாயிருக்கும் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாஞ்சித்தது உண்மைன்னா நிச்சயமான அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார் ஆம ஆம கத்தர் இந்த கூட்டத்துக்கு உன்னை எதற்காக கொண்டு வந்தார் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பிக்கும் முடியாக உனக்கு ஒரு யோசிப்பின் சக்தியை தருமுடியாக வாங்கிக்கிறார் பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிறது பாவத்தை விட்டு விலகி ஓடுதல் தேவ சித்தத்துக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்த கூட நீ சொல்லு உன்னை நேசிக்கிறார் அதிகமா நேசிக்கிறபடி நாள்தான் உன்னை எந்த தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொண்டே வருகிறார் அபிஷேகத்தை தாருங்க கண்ணு மூடு முழங்கால் போடுங்க போராடுங்க அபிஷேகம் யோசிப்பின் ஜீவிய வேணும் தீமையை சகிக்க பலன் தாரும் தீமை செயல மன்னிக்க பலன் தாரு பரிபூர்ண தேவசித்தம் செய்ய பலன் தாரும் என்னுடைய வளங்கள் வல்லுமைகள் பிரகாசிக்க உதவி செய்ய ஆமா ஆமா நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் குறைஞ்ச நேரங்கள் தான் ஆனா இதுல ஒரு நிறைவான விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் டைம் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது தயவு செய்து அண்டவரையும் எனக்கு தாங்க கேளுங்க பெணும் உமக்காக நிக்க முடியல அதுக்கு ஒரு அபிஷேகம் தாங்க இந்த அபிஷேகம் போதுமா ஒரு வல்லமை வரட்டும் அக்கடி வரட்டும் பத்தி எரியட்டும் ஹலே லூயா ஹலே லுயா ஹலே லுயா கத்திருக்காய் மிக்க பலன் தர முடியாய் கேளுங்க கேளுங்க ஹலே லுயா அமேன் அமேன் அலே லுயா வார்த்தளைத்தான் உங்களுக்கு சொன்ன வாஞ்சிச்சீங்க இல்லைன்னு துக்கப்பட்டீங்க எத்தனை வரை அது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில வேணும்னு விருப்பப்பட்டீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். உண்மையாய் கர்த்தாவே ஏசேப்பி போவோல வாழ்ந்தனன் সিংহাসனத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கனா கர்த்தர் உங்களை இந்த நேர இவ்வளவு நேரத்துக்குள்ள பலபடுத்து இருக்க வேண்டும். ஹalleluya. Alleluya. Alleluya. Alleluya. அன்புள்ள alayka variano sidhavaka trap hey jayani variano mara hele hele amen pav mariya de pav அருவையா மேலமரை தருமையா உந்தன் மேலமரை தருமையா எத்தனை வருக்கு உண்மை ஆய்தவே அன்றே உமை போல ஜீவிக்க மன்னிக்க मरக்க சகிக்க ஓ உலகாய் NIRK எனக்கு ஒரு மேலன் தாரோ கேளுங்க வாயை திறந்து கேளுங்க ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் வாய திற வாய திறவுங்க பரிசுத்தர் உண்மை போல ஜீவிக்கிறேங்க பலன் காதன் அதா உன் வாயை விரிவாய்த்த நான் நன்மை நான் நல்லப்பட்டு ியா ரிசோ தருமா போசோ தருமா பூக்காவே வேல மை தையா உந்தம்தார மயா மாதை தாருமையா na shawara e kara wala wala hallelujah hallelujah hallelujah சமூதுக்காய் அபிஷேகத்தின் மூலமாய் யோசைப்பை கத்தர் எவ்வளவு தெய்வீகமாய் மாற்றினார் என்பதை வழங்கிக் கொள்ள கத்தர் நம்ம உதவி செய்தபடினால அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வாஞ்சிக்க அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்துடைய வளர்ச்சியடைந்து சிங்காசனத்துக்கு அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாதுமாரன் பரிசு ஆவியான அவருக்கு செலுத்தி ஸ்தோதிரம்